அவர்களையும் உமர் அபி அல்லாஹ் அவர்களையும் கண்டார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் வீட்டில் இருந்து வெளிவர காரணம் என்ன என்று நபிசல்ல அவர்கள் கேட்டார்கள் இறை துர் பசிதான் என அவ்விருவரும் கூறினார்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக உங்கள் இருவரையும் வெளியாகிய பசியே என்னையும் வெளியாக்கியது இருவரும் எழுந்து வாருங்கள் என நம்பி அணிகளில் செல்லும் அவர்கள் கூறினார்கள் உடனே அந்த இருவரும் அவர்களுடன் எழுந்து நடந்தனர் அன்சாரி ஒருவரின் வீட்டிற்கு வந்தார்கள் அப்போது அவர் வீட்டில் இல்லை அவரின் மனைவி அவர்களை கண்டபோது என வாழ்த்து கூறி வரவேற்றார் அவர் எங்களுக்குள்ளார் என்று அவரது மனைவி கூறினார் அப்போது அந்த அன்சாரி தோழர் வந்தார் நபி சொல்லாஹு அலிஹம் அவர்களையும் அவரது இரு தோழர்களையும் அவர் கண்டதும் அல்ஹம்லா எல்லா புகழும் அல்லாஹே இன்று மிக சிறப்புமிக்க விருந்தாளிகளை பெற்றவர் என்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று அவர் கூறினார் அவர் நடந்து சென்று ஒரு பேரித்தம் பழ குலையை அவர்களிடம் கொண்டு வந்தார் அதில் காயும் பழமும் கனிந்த பழமும் இருந்தன சாப்பிடுங்கள் என்று கூறினார் கத்தியை எடுத்து ஆட்டை அறுப்பதற்காக புறப்பட்டார் அப்பொழுது நபி சொல்லு அலிஹு வசல்லம் அவர்கள் பால் கொடுக்கும் ஆட்டை வெட்டுவதை எச்சரிக்கிறேன் என அவரிடம் நபிசுல்லாக அவர்கள் கூறினார்கள் அவர்களுக்காக ஓர் ஆட்டை அறுத்தார் சமைத்து அவர்களை முன்வைத்தார் அவர்கள் அந்த ஆட்டில் இருந்தும் பேரித்தம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தார்கள் அவர்கள் வயிறு நிரம்பியதும் அபுபக்கர் அலியுல்லாஹ் அவர்கள் மற்றும் உமர் அலியுல்லாஹ் அவர்கள் ஆகிய இருவரிடமும் என் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை பசிதான் வெளியேற்றியது பின்பு இந்த அருக்கொடைகளை பெற்று நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு திரும்புகிறீர்கள் என்று நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று எட்டு